அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளியிலிருந்து ஏசி மனுவேல் இந்த சிந்தனை தலைப்பு கடமை காந்தியடியில் ஒருமுறை ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்தார் அவர் பயணம் செய்த ரயில் பெட்டியில் ஒரு மனிதர் ஒருவர் பலமுறை எச்சியில் துப்பிக்கொண்டிருந்தார் காந்தியடிகள் ஒன்றும் சொல்லாது அதை காகிதத்தால் துடைத்தார் இவர் துடைத்ததைக் கண்டு அவர் இந்த துப்புர விரும்பி என்னை தலைகுனிய வைக்க எண்ணுகிறார் என்று நினைத்தார் மீண்டும் அவர் தொடர்ந்து எச்சில் துப்பினார் காந்தியடிகள் சிறிதும் தொடராது எச்சிலை துடைத்தார் ரயில் ரயில் நிலையத்திற்கு வந்தது எச்சில் துப்பிய மனிதன் பிளாட்பாரம் முழுவதும் மக்கள் வெள்ளத்தையும் காந்திக்கு ஜே என்ற ஆரவாரத்தையும் கண்டான் ரயில் நின்றது எல்லாரும் காந்திஜி இருந்த பெட்டியின் பக்கம் ஓடி வந்தனர் எச்சில் துடைத்த மனிதர் மக்களுக்கு தன் வணக்கத்தை தெரிவித்தார் அவர்களின் வணக்கத்தை ஏற்றுக்கொண்டார் காந்தியடிகள் இதையெல்லாம் கண்ணுற்ற எச்சில் துப்பிய மனிதன் அவர் செயலெற்று நின்று விட்டார் உடனே பாய்ந்து காந்தியின் காலலில் விழுந்து பலமுறை மன்னிப்பு கேட்டார் காந்தியடிகள் மன்னிப்பதற்கு ஒன்றுமில்லை நான் என் கடமையைத்தான் செய்தேன் இம்மாதிரி உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நீங்களும் தயங்காமல் இவ்வாறே செய்யுங்கள் என்று அறிவுறுத்தினார் ஆம் கடமையை செய்தால் வெற்றி கடமைக்கு செய்தால் தோல்வி சிந்திப்போம் கடமை உணர்ந்து செயல்படுவோம் நன்றி